வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் உடல் சோர்வை நீக்கக்கூடிய எளிய மருந்து பாதி எலுமிச்சம் அளவு வெள்ளம் எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு ஏலக்காய் தட்டி போட்டு இத உடனே குடிச்சாங்கன்னா உடல் சோர்வு நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்